star Wars. மகான் குரு அருள் திருவருள் குருவோட அருள் கிடைக்கிறதுக்கு எல்லா தெய்வங்களோட அனுசரணையான அனுகிரகம் தபஸ் பண்ற போது ஒரு வேடன் குழுக்கிட்டு நீங்க எங்க போறீங்க நான் காட்டுக்குள்ள போய்ட்டு இருக்கேன் காட்டுக்குள்ள என்ன உங்களுக்கு வேலை நான் தபஸ் பண்ண போறேன் போனவரோ ஞானி இந்த ஞானி சொல்லார் என்ன விட்டுறா நான் போய் தியானம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்றான் அந்த வேடனும் நான் உங்களை காட்டுக்குள்ள போக அனுமதிக்க மாட்டேன் என்றார் குருவோட அருள் கிடைக்கிறதுக்கு முன்னேடன் நான் யோக சக்தியினாலே அதை வெண்ணுட்டு தியானம் பண்ணிட்டு வருவேன்ற சரி எப்படி வெண்ணு தியானம் பண்ணுவீங்க அதை எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்றாரு அதுக்கு அவர் சொல்றார் இது உனக்கு வராது ரொம்ப நச்சு பண்ணதுனாலே அந்த மனிதனிடத்துல அந்த குருவாகப்பட்டவர் சொல்றார் இது குள்ளற அதாவது இந்த காட்டுக்குள்ள ஒரு தலையும் சேர்ந்த உடல் வந்து மனிதனோட உடல் தலை வந்து சிங்கத்தோட தலை இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான் அவனை நான் தேடிண்டு போயிருக்கேன் ஆயனால நீ உள்ள வராதே அப்படின்ற இந்த காட்டுக்குள்ள எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆயனால நான் போய் தேடிண்டு வர்றேன் அப்படின்றார் சரி இந்த மனிதன் உள்ளார போகட்டும் அப்படின்னு அந்த குருவானவர் குருவோட அனுகிரகத்துல தெளிவு ஏற்பட்டு அருள் கிடைக்கக்கூடிய நேரம் ஆரம்பமாயிடும் உள்ள போனவர் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் குரு சொன்ன உருவத்தை இந்த மாதிரி ஒரு உருவம் இருக்குமோ இல்லையா இருக்கா அப்படின்றது அந்த வேட நினைக்கவில்லை இந்த குருவுக்கு அவ்வளவு மரியாதை குருவுக்கு மரியாதை கொடுக்கிற காலத்திலேயே அவருடைய திருவுருள் கிடை சாயந்தரம் ஒரு வழியா தானே தீமுட்டி ஒரு எங்க போயிருந்து நான் இந்த காட்டுக்கு ராஜா நீ இந்த மாதிரி பண்ணா நான் இருக்க கைய கட்டி அதை அழிச்சுண்டு குரு இடத்துல போன உடனே நீங்க கேட்ட ஒரு உருவத்தை நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் எப்படி அது வந்து ஒரு குரல் கொடுத்தது குரு சுவாமிகள் உடனே நீங்க சொன்னது கவனம் வந்தது குரு மேல நம்பிக்கை பாருங்க இந்த மாதிரி ஒரு உருவம் இருக்குமா இல்லையான்னு நினைக்கணுமோ இல்லையோ சாதாரணமா ஒரு சிங்கம் வருதுன்னாவே எல்லா ஆத்த விட்டு ஓடிடுவார் சிங்கம் வருதுன்னா எல்லாருக்குமே பயம் உடனே அந்த பயத்தை விட்டுட்டு குரு மனம் பற்றி இருக்குது அதாவது குரு மனம் பற்றினால் உலக இயல் பயம் போகும்னு விட்டு பெயர் அப்ப சீடலுக்கு பயம் போயிட்டதுனால திருவருள் கடைச்சு எங்கடா என்னோட கண்ணுக்கு தெரியலையே நீ கட்டி அழிச்சுன்னு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லார் வந்தது நரசிங்க பெருமான் உடனே அந்த காட்டுல இருக்கிற ஒரு குச்சி ஆளு அந்த நரசிங்க பெருமான் அடிக்கிறார் நீ வந்தது சொல்லு என்னோட குரு காதுக்கு கேட்கலையான் உடனே அந்த உடல் தலை சிங்கமா இருக்கக்கூடிய ஆடி அசந்து எங்கடா சிங்கம் கத்துறதே எந்த அபிஷ்டர் பிடிச்சிருக்க என்ன சாமி இது கூட உங்க கண்ணுக்கு தெரியலையா எதிரிலேயே நிக்கிறது பாருங்க பக்திக்கு சிறந்தது பகவானுக்கு முன்ன குருவோட திருவருள் கிடைக்காம எந்த விதமான முயற்சிகளும் நடக்காது வந்திருக்கிறது நரசிங்க பெருமான் அப்படிங்கிறது அந்த மனிதனுக்கு தெரியல அவர் நரசிங்க பெருமான் குருவிட அதிகமான சக்தி வாய்ந்தவர் ஆனா அந்த தெய்வீக மனிதனை விட்டுட்டு ஒரு இன்னொரு மனிதன் மேல அதாவது குரு உருவத்தில் இருக்கக்கூடிய மகான் மேல இந்த மனிதனுக்கு பற்றுதல் ஏற்படுது இந்த பற்றுதல் இவங்க ரெண்டு பேரோட பற்றுதல் எது அதிகம்னு கேட்டா இந்த மனிதனோட பற்றுதல் தான் அதிகம் யாரு மேல மனிதனோட பற்றுதல் அதிகம்னு கேட்டா குரு மேல மனிதனோட பற்றுதல் அதிகம் ரெண்டு பேருக்கும் இடையிலே தராசு தட்டும் இந்த நரசிங்கத்தோட நேயம் இந்த நரசிங்கம் மறு ஒரு குரல் கொடுக்கிறது மகனே அப்படின்னு கட்டு புடிச்சுக்கிறார் யாரு வேடனே சீடனால மிகைப்படுத்தப்படும் அப்பதான் தெரியுது குருவுக்கே இவன் கொண்டு வந்து ஒரு அவதார புருஷனை கொண்டு வந்து அந்த அவதார புருஷன் யாரும் இல்லையாக்கும் பத்து அவதாரங்கள் ஒரு அற்புதமான அவதாரமே நரசிங்க அவதாரம் ஆனாலும் இந்த வேடனை நம்ம சாதாரணமா நினைச்சதுனாலே நம்ம கண்களுக்கு அந்த அவதாரம் தெரியவில்லை நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது அதனோட ஓசை சப்தம் இந்த ஓசைக்கு பொருள் என்ன கேட்டீங்கன்னா ஓம்காரம் குரு மேல பக்தி இருந்தொடுத்தானால் திருவருளின் அருளால் ஓம்காரம் அப்படிங்கிற ஒரு சக்தத்தை மனிதனோட காதுகள் கேட்கும் இதுக்கு என்ன பொருள்னா குருவோட திருவருள் திருவருள் கிடைச்சதா இல்லையாடுத்து சிந்திக்கம் என்ன சாமி இன்னொரு முறை இந்த சத்தத்தை கேட்கிறாளா அடையே அபிஷ்ட சத்த இந்த வனமெல்லாம் ஆடுறது பூமி எல்லாம் சுத்துறது நீ எப்படி தைரியமா இருக்கிற ஒண்ணும் சாமி உங்களிடத்துல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனோம் அந்த சத்தியத்தோட பலனாலே எனக்கு ஒண்ணு ஆகாது நீங்கதான் என்னை கட்டி பிடிச்சு ஸ்பரிசத்தனால தீட்சை கொடுத்துட்டேன் இந்த ஸ்பரிச தீட்சை கொடுத்ததுனாலே நோக்கம் ஆகாது ஆகா இவன் சரியான சேடல் இவனுக்கு தான் திருவருள் கிடைக்கணும் கொடுக்கணும்னு நினைக்கிறார் இறைவனோட திருவருள் குரு மூலியமா தான் வரணும் திருவருள் கிடைக்கும் மற்ற தெய்வங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த மகா ஞானி ஒரு காலத்துல இந்த குருவையே ஒரு அற்புதமான சிக்கல் இருந்து காப்பாத்திக் கொண்டு அன்னைக்குதான் மறுபடியும் உடலோட பகவான் பிரசன்னார் பிரசன்னாகிற போது அந்த குரு தேவர் இன்னார் தான் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஓம் சிவாய நமஹ ஓம் ஸ்ரீ கிருஷ்ண நமஹ தமரும <tosmai> தீ